தலைப்பு 26 ஆறு அடிமுடி தேடல் பிரமா அன்னமாகவும் விஷ்ணு வராகமாகவும் கொண்டார் என்பதன் பொருள் பாச அறிவும் பசு அறிவும் ஆம் ஒரு பொருளை காணும் தன்மையுடையது பாச அறிவு பசு அறிவாவது புலன்களாலே அறியப்பட்டது ஜீவ அறிவு மலத்தில் அழுந்துவது பாசம் பகுத்தறிவது பசு மேலும் கீழும் செல்லுதலால் பாதாளத்திலும் ஆகாசத்திலும் தேடினாரெனச் சொன்னது மேலும் ஒவ்வொரு வஸ்துவிலும் பதி பசு பாச லட்சணம் உண்டு